வணக்கம் நேயர்களே நர்த்தினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் இங்கிலாந்து பேரரசுகளை ஆஸ்லி என்பவர் முதன் முதலாக நவீன சர்க்கஸ் காட்சியை லண்டனில் நடத்தினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கனெக்டிகட் ஐந்தாவது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டன் பிரதமர் வில்லியம் பிட் என்பவர் நெப்போலியனுக்கு எதிரான போருக்கு நிதி சேர்ப்பதற்காக வருமான வரியை அறிமுகப்படுத்தினார்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 என்னும் வானவியலாளர் யுரேனஸ் கோலின் ஒன்பதாவது சந்திரனை கண்டு அறிவித்தார் இதற்கு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு யூ மூன்று பெயர் இடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாசாவின் கொலம்பியா விண்வரம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீனாவின் ஷென்சு இரண்டு விண்கலம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது இனி 1913 தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிஆர் ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குரானா இந்திய வம்சாவளி சேர்ந்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துரைசாமி ருத்ரமூர்த்தி ஏழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மகேந்திர கபூர் இந்தி திரைப்பட பாடகர் இனி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாவது நெப்போலியன் பிரெஞ்சு மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் இலங்கையின் தேசிய தலைவர்